ஓம் தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்த்பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகன் ஆறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு குருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய்க்குகனே இப்பியினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி மூன்று முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூள அருந்ததி நாயமே என்ன சிப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி சிவன் என்னும் மாதவனே நானாஜீவாத கட்டளை நூல் நம்ம ஆரம்பிக்கிறோம் சேஷாத்திரி சிவனார் அருளியது அப்படிப்பட்ட அந்த நூல் சென்ற வகுப்புல நம்ம நான்கு சிருஷ்டியை பார்த்தோம் மூன்று சிருஷ்டி ஒன்று அஜாதவாதம் என்று நான்கு பார்த்தோம் கிரமசிருஷ்டி யுகோபத்து சிருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி அதுக்கு பிறகு அஜாதவாதம் அப்படின்னு நான்கு இருக்குன்னு பார்த்தோம் அஜாதவாதங்கிறது இருக்கிறது அப்புறம் வந்தேன் அதுக்கு உதாரணம் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்துள் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் வரத்துள் மறைந்தது பார்முதல் பூதமேன்னு பார்த்தோம் அதாவது ஒரு மரத்தினால யானை உருவம் செய்யப்பட்டு இருக்கிறது அதை நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது யானையாக தெரிகிறது பக்கத்தில் போய் பார்க்கும்போது யானை தெரியவில்லை மரமாக தெரிகிறது அதத்தையும் சொல்கிறேன் முதல் மரமாக இருந்ததை மறைத்து நமக்கு யானையாக தெரிந்தது அருகில் போய் பார்க்கவும் யானை இல்லை மரமாக தெரிகிறது அந்த யானை எங்கே போயிட்டு மரத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இருக்கிறது மறந்தேன் முதல் தெரியாமல் இருந்துச்சு யானையாக பார்த்தோம் ரெண்டாவது நம்ம மரமாக பார்க்கறோம் அதன் கருத்து அதே போல பிரம்மத்தை மறைத்தது பத்தை மறைத்தது பமுதல் போதங்கிறார் திருமூர் சொல்றார் பரம்னா பிரம்மத்தை மறைத்தது பார் முதல் உலகம் பஞ்சபூதங்கள் இவைகள்லாம் பிரமத்தை மறைத்திருக்கின்றன பிரம்மன் தெரியாமல் நமக்கு பஞ்சபூதங்களும் இந்த உலகம் தான் தெரியுதே தருப்பிற பிரமன் தெரியலை ஆத்மி ஞானம் வந்த பிறகு நல்லா விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த பார் முதல் பூதங்கள் நமக்கு தெரியாது பிரம்மம் மட்டும்தான் தெரியும் இருக்கிறது பிரம்மந்தேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அதே சர்வமும் பிரம்மமயம் அப்படின்னு நம்ம ஞானக்கண்ணுனால் ஆத்ம ஞானம் வந்ததுனால விசாரணையினால வந்ததுனால நமக்கு பிரம்மந்தேன் தெரியும் இந்த உலகம் தெரியாது உலகம் பிரம்மத்துக்குள்ள ஐக்கியம் எப்படி யானை மரத்துக்குள்ள ஐக்கியமோ அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல இந்த பஞ்சபூதங்கள் பிரம்மத்துக்குள்ள ஐக்கியம்னு ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்படுகிறது அதே போல இருக்கிறது சர்வமும் பிரம்மமயம் அப்படிங்கிற நிச்சயத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தே ஞானிகள் அவர்களதே ஞானிகள் எல்லாமே சர்வமும் பிரமமயம் அவர்களுக்கு பேத புத்தியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது கருத்து இதை நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் மேலும் விரிவாக பார்த்துட்டோம் கிரம சிருஷ்டி தான் நானாஜி விவபாத கட்டலையே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்குறோம் நானாஜி விவாத கட்டளை கோவிலூர் பரம்பரையில் முதல் நூல் அதுக்கு உரையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் தட்சிணாமூர்த்தி மடம்னு ஒன்று இருக்கிறது அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த சுவாமிகள் இதுக்கு பெரிய உரையெல்லாம் எழுதியிருக்கிறார் கோவிலூர் பரம்பரையில் இருந்து இதுக்கு நூல் உரைநடையாக இருக்கிறது இந்த சாஸ்திரம் நானாஜி பவாத கட்டளை இதுக்கு உரை தான் சிவானந்த சுவாமிகள் இவ்வளவு பெரிய உரை எழுதியிருக்கிறார் இதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் நம்ம காணலாம் நானா ஜீவவாத கட்டளை அதாவது தைத்தரிய உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் இந்த உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ள கிரம சிருஷ்டி இந்த நாணா ஜீவவாத கட்டளை கூடப்பட்டு இருக்கிறது கைத்திரிய உபனிஷத் சாந்தோவிக்கு உபநிஷத்தில் இருக்கக்கூடிய கிரம சிருஷ்டி இந்த நாணாஜீவாத கட்டளை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வேதாந்தத்தில் பிரமத்திலிருந்து ஜகஜீவ பரம் தோன்றிற்று இதனை கிரமசிருஷ்டி உற்பத்தி கிரமம் என்று சொல்லப்படும் இது உற்பத்தி கிரமம் என்று கர்ம சிருஷ்டி உற்பத்தி கிரமம் என்று சொல்லப்படுகிறது அதனை சாஸ்திரத்தில் ஆரோபம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோபம்னா கற்பனைன்னு பேர் ஜெகஜீவபரம் பிரமத்தில் ஒடுங்கும் அதுக்கு அபபாதம்னு பேர் பிரமத்திலிருந்து உலகம் தோன்றுனது அது வந்து ஆர்வம்னு சொல்லப்படுகிறது அந்த ஜகஜீவபரம் பிரமத்தில் ஒடுங்குதுன்னு சொல்கிறதுக்கு அபபாதம்னு பேர் இதெல்லாம் ஆங்காங்கு நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஆரோப அபவாத கிரமமானது நானா ஜீவவாத கட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மத்திலிருந்து எப்படி இந்த உலகம் ஜீவர்கள் இந்த ஈஸ்வரன் எல்லாமே எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிறதே சொல்லப்பட்டிருக்கு அதிலிருந்து எப்படி திரும்பவும் பிரம்மத்தில் ஒடுங்கினார்கள் அதுக்கு அவவாதம்னு பேர் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோபத்தினால் நமக்கு பிறப்பு இறப்புகள்லாம் உண்டாகிறது ஆரோபம்னா கற்பனின்னு பேர் ஆரோபத்தினால பிறப்பு இறப்புகள்லாம் நமக்கு உண்டாகிறது அவபாதத்தை தெரிந்து கொண்டோம்னா நமக்கு மோட்சம் உண்டாகிறது அவபாதத்தை தெரிந்து கொண்டோம்னா நம் மோட்சம் உண்டாகிறது இப்போ நூல்ஸ் நானாஜிவாதக்கட்டில் நூல் முதல் அதாவது வேதாந்த பதினாறு நூல்கள் இருக்கின்றன த கோவிலூர் பரம்பரையில் அதில் முதல் நூல் வந்து நானாஜீவாத கட்டளை இது வந்து இது ஒன்றுதான் உரைநடி நூலாக இருக்கின்றன உரைநடை நூலாக இருக்கிறது வாக்கு உரைநடையாத்தே இருக்குது அது நம்மளாக படித்தா புரிய அது கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிறது அதை நம்ம பார்க்குறோம் உரைநடை நூலாக இருக்கிறது அதை நம்ம முதலிருந்து பார்க்கலாம் சுத்த பிரமமாக இருக்கின்ற சர்வ சாட்சியின் இடத்திலே அக்கனியில் சூடு போல அபிணமாக ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி அவ்வளவு அதீத பிரமத்தில் அடங்கி இருக்கும்போது அதுக்கு சுத்த பிரமம் என்று பெயர் அப்படின்னு சொல்ற முதல் பாராவில் சுத்தப்பிரமாய் இருக்கின்ற சர்வ சாட்சியின் அக்கினியில் சூடு போல அபிண்ணமாக ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி அவ்வளோ அதீத பிரமத்தில் அடங்கியிருக்கும்போது அதுக்கு சுத்த பிரமம் என்று பெயர் அதாவது சுத்த பிரமும் இருக்கு அது வந்து சர்வ சாட்சியாக இருக்கிறது அதனிடத்தில் அக்கணியில் சூடு போல பிரிக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு முதல் சொல்கிறேன் அதை நம்ம பார்க்குறோம் முதல் பிரம்மம்னா என்னான்னு பார்க்குறோம் பிரம்மம்னா என்னான்னு பார்க்குறோம் பிரம்மம் என்றால் ஜஜாதிய விஜாதிய சுபகத வேத ரகிதமாய் இருப்பதும் அதுவே பிரம்மம் பிரம்மம் என்றால் ஜஜாதிய விஜாதிய சுவகத பேத ரஹிதமாய் பேதம் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுவே பிரம்மம் பிரம்மம் என்றால் பெரும் பொருள் என்று அர்த்தம் பெரிய பொருள் இருக்கிறதுல பெரிய பொருள் எது பஞ்சபூதங்கள்லேயும் பெருசு அதில் எது பெருசு ஆகாயம் ஆகாயத்துக்காட்டு பெருசாக இருக்கிறது சித்தாகாயம் அதே பிரம்மம் ஆகாயம் போல இருக்கிறது பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம்னு சொல்கிறாரு ஆகாயம் அறிவு பிரம்மம் ஆகாயம் எப்படி இருக்கிறதோ அதை போல இருக்கிறது ஆகாயம் சடம் இது வந்து சித்து சுரூபம் அறிவு சுரூபம் இது பிரம்மம் அதுதான் அறிவு சுரூபம் அறிவு ப்ளஸ் ஆகாயம் ஈக்குவல் டு பிரம்மம் பிரம்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஆகாயம் போல இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல ஆகாயம் எல்லா இடத்துலையும் நிற்க மரம் நெறிஞ்சிருக்கிறது ஆகாயத்துக்குள்ளதே நான்கு பூதங்களும் இருக்கின்றன வாயு அக்னி தண்ணி மண்ணு எல்லாமே இந்த நவக்கரகங்கள் அத்தனையுமே வந்து நட்சத்திரங்கள் அத்தனையுமே வந்து இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கின்றன ஆகாயந்தே பிரம்மம் அது சித்தரூபம் அதை சித்த ஆகாயம்னு சொல்றது இது சாதாரணது சட ஆகாயம் பிரம்ம வந்து சித்த ஆகாயம் அது வந்து எப்படி சஜாதிய விஜாதிய சுபகத பேத ரகிதமாக இருப்பது ரகிதம்னா இல்லாமல் இருப்பது விளக்கம் பார்க்கலாம் பின்னாடி சர்வசாட்சியாக அதாவது சுத்த பிரமமாக இருக்கின்ற சர்வசாட்சி பிரம்ம வந்து சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறது அறிந்து கொண்டு இருக்கிறது சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறது பிரம்மம் சர்வத்துக்கும் சாட்சி ஜெகஜீவ பர அனைத்துக்குமே சாட்சியாக இருக்கிறது பிரம்ம வந்து அப்படிப்பட்ட சாட்சி அது அது பார்த்துக்கிட்டே இருக்கு அது எதுவும் செயல்படுறதில்லை எது பிரம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு அறிந்து கொண்டுதே இருக்கு எதுவும் செயல்படுறதில்லை அதனுடைய முன்னிலையில் இதெல்லாம் செயல்படுது காந்தத்துக்கு முன்னாலே இரும்புகள் எப்படி சேட்டிக்கிறதோ அதே போல பிரம்மத்துக்கு முன்னாலே இது உலகம்லாம் சேட்டை செய்யணும் அதனாலதான் சாட்சிங்கிறார் சர்வசாட்சிங்கிறாரு சர்வசாட்சின்னா சகஜீவபுரம் அனைத்துக்குமே சாட்சியாக இருக்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவ மூன்று அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கிறது மூன்று அவஸ்தைக்கு சாட்சி பிரம்மம் வந்து சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது அதுதான் பிரம்மம் சரி சஜாதிய பேதம்னா என்ன அர்த்தம் ஓரின பேதம்னு அர்த்தம் சஜாதிய பேதம்னா ஓரின பேதம் விஜாதிய பேதம்னா வேற்றின பேதம் விஜாதிய பேதம்னா வேற்றி பேதம் சுவகத பேதம் அப்படின்னா உறுப்புக்களின் பேதம் உறுப்புக்களின் பேதம் இந்த மாதிரி ஓரின பேதம் வேற்றின பேதம் உறுப்புக்களின் பேதம் இன்று மூன்று வகையாக இருக்கிறது அதத்தையும் சஜாதிய விஜாதிய சுபகத பேதம்னு சொல்கிறது இந்த பேதம் அப்போ உதாரணத்துக்கு சஜாதிய பேதம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்க்கலாம் மரத்துக்கு மரம் உள்ள பேதம் அதான் மாமரம் ஒரு பலாமரம் இருக்குது இது போன்ற மரத்துக்கு மரம் உள்ள பேதம் இதுக்கு ஓரின பேதம்னு பேர் மரத்து மரத்துக்குள்ளே உள்ள பேதம் மரத்துக்கு மரம் உள்ள பேதம் ஓரின பேதம் இது மரம் அது மறந்து எல்லாம் மறந்தேன் அதே போல் அது மரம் வேப்ப அந்த மரம் இருக்குது எல்லாம் மறந்தேன் இதுக்கு பேதம் இருக்கிறது இதுக்கு ஓரின பேதம்னு பேர் அது சஜாதிய பேதம்னு சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து மரம் இருக்குது கல் இருக்கு மரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள பேதம் கல்லு கல்லு வேற மரம் வேற இது மரத்துக்கு வேறாக இருக்கிறது கல் இது வேற்றி இன பேதம்னு பேர் இது விஜாதிய பேதம்னு சொல்கிறது அதுக்கடுத்து சுவகத பேதம் மரத்துக்குள்ளே உள்ள பேதம் இருக்கு மரத்துக்குள்ளே இலை இருக்கு இலை இருக்கு காய் இருக்கு இந்த மாதிரி பூ பூ இருக்கு இதுகளெல்லாம் உறுப்புக்கள் உள்ள பேதம் இது சுவகதை பேதம்னு பேர் இது உதாரணம் பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்து இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம் பிராமணருக்குள்ளேயே ஒரு பேதம் பிராமணன் இந்த பிராமண அந்த பிராமணும் பிராமணருக்குள்ளேயே உள்ள பேதம் பிராமணருக்கும் சூத்திரருக்கும் பேதம் இது பிராமணன் சூத்திரம் அப்படிங்க சொல்கிறது அதுக்கடுத்து பிராமணர்களுக்குள்ளேயே தலை கை காலு வயிறு இதெல்லாம் இருக்குது பிராமணர் இது சுபகத பேதம்னு பேர் இந்த மாதிரி மூன்று பேதங்கள் இருக்கின்றன இந்த மரத்தை போல பல ஜாதி மரங்களில் இருப்பதால் மரங்கள் வந்து பல மரங்கள் இருக்கிறதுனால ஜஜாதிய பேதம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லலாம் ஜஜாதிய பேதம் சொல்லப்படும் மரத்துக்கு வேறாக கல் போன்றவை இருப்பதால் பேதம் சொல்லப்படுகிறது மரத்துக்கு வேறாக கல் இருக்கிறதுனால விஜாதியும் சொல்லப்படுகிறது மரத்துக்குள்ளேயே இலை காய்களை பல இருக்கிறதுனால சுபகத பேதம் சொல்லப்படுகிறது சொல்றோம்லு உறுப்புக்கள் சொல்லப்படுகிறது இப்ப சாஸ்திரத்தில் சுருதி ஏகம் ஏவ அத்வைதம்னு சொல்லுது ஏகம் ஏவ அத்வைதம்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல சுருதி வாக்கியம் வேத வாக்கியம் உபனிசத்து வாக்கியம் என்ன சொல்லியிருக்கு ஏகம் ஏவ அத்வைதம் அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பிரம்மத்துக்குள் லட்சணம் பிரம்மத்துக்குள் அச்சனம் அதுக்கு அச்சனும் சொல்லுது ஏகம் பிரம்ம எப்படிப்பட்டது ஏகம் ஏவ அத்வைதங்கிறது ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள் ஏகம் என்றால் ஒன்று பொ பொரு அதம் என்றால் இரண்டு அற்றது என்று பொருள் அதுவிதம் என்றால் இரண்டு அற்றதுன்னு பொருள் ஒன்று ஏகம் இரண்டு அற்றது அப்படிங்கிறது அதுவிதம் ஏன் ஒன்றுன்னு சொன்னால் பார்த்தாதா ஒன்றுன்னு சொல்லிட்டா தப்பி தவிரி அப்போ இரண்டுன்னு வந்துடும் அப்புறம் மூன்றுன்னு வந்துடும் அதுக்காகத்தையும் சொல்றது இரண்டு அற்றது அந்த ஒன்றை நிலைநிறுத்துவதற்காக ஏவங்கிற அந்த சொல்லானது அத்வைத சொல்லுகிறது துவைதம்னா ரெண்டு அத்வைதம்னா இரண்டு அற்றது இது வந்து வேதத்தினுடைய கரு வேதத்தினுடைய வாக்கியம் ஏகம் ஏவம் அத்வைதங்கிறது பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் இல்லை பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் இல்லை எப்படி மரத்தை போல இன்னொரு மரம் இருந்துச்சு நிறைய மரம் இருந்தது அதே போல பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் இல்லை அதனால ஜஜாதிய பேதம் இல்லாதது பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்ம இருந்தா தானே ரெண்டு இதை போல அதுன்னு சொல்லலாம் அதனால் ரெண்டாவது ஒன்று இல்லாததுனால் பிரமத்தைப் போல இன்னொன்று இல்லாததினால அது யதாதிய பேதம் இல்லாததுன்னு பொருள் தன்னைப்போல வேறொரு பொருள் இருந்தால்தான் ஓரின பேதம் வேறொரு பொருள் இல்லாததால் ஓரின பேதம் இல்லாதது பிரம்மம் பிரமத்துக்கு இனையாக ஒரு பொருள் இல்லை அதனால ஓரின பேதம் இல்லாதது பிரம்மம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து விஜாதிய பேதத்தை சொல்கிறார் பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தால் விஜாதிய பேதம் இருக்கும் பிரம்மத்துக்கு வேறாக இன்னொரு பொருள் இருந்தால் விஜாதிய பேதம் இருக்கும் ஆனால் பிரம்மம் வந்து ஏகமாயும் அதுவிதமாயும் இருப்பதால் விஜாதிய பேதம் இல்லாதது பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லை பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லை பிரம்மந்த நிறையா சந்தேகம்லாம் வருது ஏன்னா பிரம்மம் பிரம்மம்னு சொல்கிறீங்க ஜெகஜீவ பதம் அத்தனை இருக்கிறது இதெல்லாம் எப்படி பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருள் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது இதெல்லாம் எப்படி நமக்கு பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா இதெல்லாம் ஒரு ஞானம் வர்றது வரைக்கும் பற்றினு தெரியும் பிரம்மம் வந்து இந்த பொருளாக உலகமாக இருக்கிறது கடமை கடமை மண்ணே கடமாக இருக்கிறது தங்கமே ஆபரணமாக இருக்கிறது ஒரு குடத்தை எடுக்கிறோம் மரம் ம மண்ணிலிருந்து கொடம் வந்திருக்கு இந்த குடத்தை பார்த்துட்டு இந்த குடமுன்னு சொல்கிறோம் கொடமுன்னு சொல்லலாம் மண்ணுன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது குடத்தை மண்ணுன்னு சொல்லலாம் குடத்தை மண்ணுன்னு சொல்கிறது பரமார்த்தம் குடமுன்னு சொல்கிறது நாமரூபங்கள் அதே உலகம் தான் வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு அதை போல் ஒரு செயின் போட்டிருக்கிறோம் மோதிரம் போட்டிருக்கோம் மோதிரத்தை காமிச்சுக்கிட்டு இது மோதிரம்னு சொல்லலாம் தங்கம்னு சொல்லலாம் தங்கம்னு பார்க்கறது பரமார்த்தம் மோதிரம்னு பார்க்குறது உலகம் இவர் உதாரணத்துக்கு இதை போல முதலையும் நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு எது இந்த மரத்தை மரத்தை மாமதி ஆணைங்கிறதுல பார்த்தோம் அதே போல் இருக்கிறது ஒரே பொருள் தேன் நமக்கு வேறாக ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் நமக்கு விசாரணை பண்ண பண்ண நமக்கு புரியும் அப்புறம் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அதனால் பிரமத்துக்கு வேறாக ஒரு பொருள் இல்லவே இல்லை இருக்கிறது பிரமந்தேன் சர்வமும் பிரமமயந்தேன் அப்படிங்கிறது வேதாந்தத்தினுடைய முடிவான கருத்து அதத்தையும் சொல்கிறது பிரமத்துக்கு வேறாக ஒரு பொருள் இல்லாததுனால விஜாதிய பேதம் இல்லை மரத்துக்கு வே வேறாக கல் இருந்தது அதனால மரம் வேற கல் வேறன்னு சொல்றோம் மரமே மரத்துக்கு விருக்கிறது பிரம்ம்தான் அதுக்கு வேறாக ஒரு பொருள் இல்லை அதனால விஜாதிய பேதம் இல்லாதது எதுவோ அது பிரம்மம் பிரமத்துக்கு உறுப்புக்கள் இருந்தாலும் சுபகத பேதம் இருக்கும் பிரம்மத்துக்கு உறுப்புகள் இருந்தால் உறுப்புக்கள்னா அவயவங்கள் எப்படி வந்து மரத்துக்கு அவயவங்கள்லாம் பார்த்தோம் இலை காய் இதுகள்லாம் பார்த்தோம் அதே போல் பிரம்மத்துக்கு இந்த உறுப்புக்கள்லாம் கிடையாது அது நிறவயவம் அதாவது அதுக்கு வந்து உருவம் கிடையாது அவயவம்னா அவயவம்னா உறுப்புன்னு பேர் ரூபமாக இருக்கிறது நிறவயவம்னா ரூபமற்றுறது எப்படி வந்து ஆகாயம் வந்து ரூபமற்றுறது ஆகாயம் இருக்குது ஆனால் ரூபமற்றுறது அதே போல் பிரம்மம் வந்து இருக்கிறது அது ரூபமற்றது அதே சுவ அப்படி இல்லை இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு சுபகதை பேதம் இல்லை உறுப்புக்கள்னு இருந்தால் தானே நமக்கு அந்த சுபகதை பேதம் சொல்ல முடியும் இருக்கிறது நிறவையவும் ஆகாயத்துக்கு வந்து எப்படி நம்ம உறுப்புக்கள் சொல்ல முடியாது அதைப்போல பிரம்மத்துக்கு உறுப்புகள் இல்லை அதனால் சுவகத பேதம் இல்லாதது அந்த ஜகத்து ஜீவர்கள் ஈஸ்வரன் இவர்களை பிரம்மத்தினது உறுப்புக்கள் என்று சொல்லாமெனே ஜகஜீவபரம் வித்தை பொய்யாய் இருப்பதால் பிரம்மம் வந்து சுவகத பேதம் மற்றதான் இதெல்லாம் பொய்யாக இருப்பதனால இது ஜகஜீவபுரம் அனைத்தும் பொய்யாக இருக்கிறதுனால இது வந்து சுவகத பேதம் இல்லாதது பிரம்மம் நம்ம பார்த்தோம் மூன்றும் சஜாதிய பிஜாதிய சுவகத பேத ரஹிதமாக எதுவோ அது பிரம்மம் அதாவது சகிதம்னா கூடினதுன்னு அர்த்தம் ரகிதம்னா விளக்குனதுன்னு அர்த்தம் இல்லாததுன்னு அர்த்தம் வேதம் இல்லாதது எதுவோ அது பிரம்மம் சரி பிரம்மம்னா பிரம்மத்தை பற்றி தான் நம்ம அறியறதுக்கு தான் இந்த பாடு எது வேதாந்தமே அதையும் சொல்லுது வேதாந்த பெரிய பிரம்ம உத்தின்னு சொல்கிறாங்க பிரம்ம உத்திங்கிறது அவ்வளவு கடினமானது ார்களே சொ எனக்கு தெரிய அதாவது பெரிய பிரம்ம வித்தைத்தை அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்ம வித்தை அவ்வளோ கடினம்னு அர்த்தம் பிரம்மத்தை பற்றி வித்தைனா ஞானம்னு அர்த்தம் பிரம்மத்தை பற்றி அறியக்கூடிய அந்த அறிவுக்கு பிரம்ம ஞானம்னு பேர் அதுக்கு ரொம்ப கடினமானது பிரம்மம் என்றால் மேலும் பெரும் பொருள் பெரிய பொருள் அப்படின்னு பார்த்தோம் ஆகாயம் போல இருக்கிறது ஆகாயம் சடமாக இருக்கிறது ஆகாயம் ப்ளஸ் பிரம்மம்னு நம்ம பார்த்தோம் இதுக்கடுத்து ஐந்து வகையான பேதங்கள் இருக்கின்றன ஐந்து வகையான பேதங்கள் பேதங்கள்னா வேற்றுமைன்னு அர்த்தம் அதாவது ஈஸ்வர ஜீவபேதம் ஈஸ்வர ஜடபேதம் ஜீவ ஜீவபேதம் ஜீ சடபேதம் சட சடபேதம் என்று ஐந்து வகையான பேதங்கள் தான் இருக்கிறது இது நமக்கு தெரியும் ஈஸ்வர ஜீவ பேதம் இப்போ உலகத்திலேயே இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறேன் ஜீவர்கள் நம்ம இருக்கிறோம் இப்படிங்கிற பேதம் இருக்கு இருக்கு போயும் கும்பிட்டு வர்றோம் ஈஸ்வரன் வேற ஜீவன் வேற அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதுக்கடுத்து ஈஸ்வரன் வேற சடப்பொருள் வேற சடப்பொருள் பஞ்சபூதங்கள்ல சடப்பொருள் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டு ஜீவ ஜீவம் நான் ஒரு ஜீவன் நீங்க ஒரு ஜீவன் இப்படின்னு ஜீவரக்குள்ளே ஒரு பேதம் இருக்கு இது ஒரு பேதம் அதுக்கு பிறகு ஜீவ ஜட பே ஜீவன் மற்றதெல்லாம் சடப்பொருள்கள் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஜீப சட பேதம்னு பேர் சடப்பொருள்களுக்குள்ளே ஒரு பேதம் இது டேபிள் இது புத்தகம் இது வந்து ஒரு இது இது சேரு இப்படின்னு சொல்லி சடப்பொருள்களுக்குள்ளே ஒரு பேதம் இப்படின்னு சொல்லி ஐந்து வகையான பேதங்கள் இருக்கின்றன இது தெரியுது ஆனா இந்த பிரம்ம வந்து மேலே சொல்லப்பட்ட மூன்று பேதங்களும் இல்லாதது இந்த ஐந்து வகையான பேதங்களும் இல்லாதது எதுவோ அதுவே பிரம்மம் பிரம்மத்தை பத்தி பார்த்துட்டு வர்றோம் சர்வசாட்சியாக இருக்கிறது அது வந்து பேதங்கள் அற்றதாக இருக்கிறது ஏகம் ஏவ அத்விதமாக இருக்கிறது பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்கிறார் இன்னும் அர்த்தம் பிரம்ம நித்திய புத்த முத்த சத்திய பரமானந்த அத்வித சுத்த லக்கணங்களை உடையதாக இருக்கிறது ஒரு லட்சணம் சொல்லணும்ல பிரம்மத்துக்கு உருவமற்றது அப்படின்னாலும் கூட அதுக்கு ஒரு சொல்லாமல் சொல்லணும் சொல்லாமல் சொல்ல முடியாது சொல்லித்தான் ஆகணும் பிரம்ம வந்து நித்தியம் புத்தம் முத்தம் சத்தியம் பரமானந்த அத்வைத சுத்தம் இந்த மாதிரி லக்கணங்களுடைய நிறையா இருக்குது இதில் முக்கியமாக இதை சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தில் சுருக்கமாக அடிக்கொருக்கா சொல்லுவாங்க நித்தியமானது பிரம்ம வந்து நித்தியமானது நித்தியம்னா அழிய அழியாதது ும் இருக்கக்கூடியது அதுதான் நித்தியம் பிரம்மம் வந்து நித்தியமானது எப்போ அழியாதது என்றும் இருக்கிறது அப்பறகு புத்த புத்தன்னு சொல்ற புத்தம்னா அறிவு சுரூபமாக இருக்கிறது அதாவது பேரறிவாக இருக்கிறது பிரக்ஞானம் பிரம்மம்னு சொல்றேன் பிரஜானம் பிரம்மம் அகம் பிரமாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் இன்று நான்கு மகா வாக்கியங்கள் இருக்கிறது அல்ல பிரஜானம் பிரம்மம் பிரஜான பிரம்மங்கிறது புத்தன்னு சொல்கிறது அது அறிவுஸ்வரூபமாக இருக்கிறது பிரம்ம்தான் அறிவுஸ்வரூபம் அதுதான் அறிகிறது அதே சாட்சி மாத்திரமாக அறிகிறதுன்னு பார்த்தோம் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் பிரம்மந்த அறிவுன்னு சொல்கிறீங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் இந்த ஆத்மா வந்து அறிவு சுரூபம் ஆனால் நம்ம இருக்கிறது பூராமே பார்க்கறது பூராமே அறியறது பூராமே மனம் புத்தினாலதே அறிகிறோம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் எதை பார்த்தாலும் மனசை குண்டுத்த கண்ணை என்ன விஷயம்னு பார்க்குறோம் காதில் போய் மனசை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நாக்கில் போய் இருந்துக்கிட்டு சுவை அறியிறோம் இதெல்லாம் மனசுதான் போய் அங்கே போய் இருந்து அறியுது ஆத்மா அங்கே அறியுது மனசு வேறு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியுது இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என்னமோ வே யாவும் வேறு பக்கம் இது இருக்குது கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் காதலை விழுகலை மனசு அங்கே போய் இது இருந்தாத்தான் அது அறியுது ஆக மனது தானே அறிவு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருகிறது மனச வந்து ஆத்மா அறிவை வாங்கிக் கொள்கிறது ஆத்மா இருந்து அறிவை வாங்கிக்கொண்டு அந்த மனது வந்து இந்திரியங்கள் மூலமாக விஷயங்கள் அறியுது அதாவும் அறியுது இப்ப சூரியன் இருக்கிற கண்ணாடி இருக்கிறது அந்த சூரியன் வந்து கண்ணாடியில் வந்து பிரதிபிம்பிக்கிறேன் அந்த கண்ணாடியை வந்து இருட்டு வீட்டுக்குள்ளே நம்ம திருப்பி விடுறோம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டை போக்குகிறது சூரியன் வந்து கண்ணாடியில் பட்டு பிரதித்து வீட்டுக்குள்ளே திருப்பும்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டை போக்குகிறது இப்போ நம்ம இருட்டை போக்குவது எது கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சூரியன் சூரியனும் இருட்ட போக்கலை கண்ணாடியும் இருட்ட போக்கலை இதா பிரம்ம போல, பிரதிம்பு சூரியன்ன இருட்டை போக்குகிறது அதை போல பிரம்மம் இருக்கிறது அதாவது ஆத்மா ஆத்மா வந்து மனசுங்கிற கண்ணாடியில் பட்டு கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவானது உலக விஷயங்களை அறிகிறது உலக விஷயங்களை அறிகிறது ஆக ஆத்மாவும் உலக விஷயத்தை அறியலை இந்த மனதும் அறியலை மனதில் மனம் வந்து சடப்பொருள் அதில் அறிவை வாங்கி கொண்டு இந்த மனதானது உலக விஷயங்களை அறிகிறது அப்படிங்கிறத கருத்து அதனால ஆத்மாதே அறிவு சுருவம் மனது வந்து சட பொருள் இது சச்சித்தாகவும் சடமாகவும் இருக்கிறது மனது இதுதான் உலக விஷயங்களை அறிகிறது வாஸ்தவம் ஆனால் அந்த சித்துத்தன்மையை ஆத்மிட்ட இருந்து வாங்கிக்கொள்கிறது அதனால அதுதான் ஒரிஜினல் மனதுக்கிட்ட இருக்கிறது போலியான அறிவு பிரிதிப அறிவு அது உண்மையான அறிவு ஆத்மாதான் உண்மையான அறிவு இப்போ இன்னொன்று உதாரணம் எடுத்துக்கலாம் பணியாரன் சுற்றுக்காக இனிக்குது சாப்பிட்றோம் பணியாரை இனிக்குது அப்படின்னு சொல்கிறோம் பனியார இனிக்கலை பணியாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளம் இருக்கு அதே இனிக்குது வெள்ளம் போடாமல் இருந்தால் பணியாரம் வெள்ள பணியாரம் எப்படி இனிக்கும் அதைப்போல் மனசு அறியுது அப்படின்னாலும் கூட ஆத்மிட்டருந்து வாங்கிக்கிண்டுதான் உலக விஷயத்தை அறிகிறது அதனால் ஆத்மா அறிவு சுரூபம் பிரம்மம் அறிவு சுரூபம் அதனாலதான் புத்த அப்படிங்கிறார் புத்தன்னா அறிவு பேரறிவுன்னு அறுக்கு முத்த அப்படின்னு அடுத்த லட்சணம் பிரம்மத்துக்கு லட்சணன்னு சொல்கிறார் நித்தியமானது புத்த முத்தம் முத்தம்னா ஆகாயம் நான்கு பூதங்களும் இருக்கிறது ஆகாயத்தில் நான்கு பூதங்கள் இருக்கிறது ஆனால் நான்கு பூதங்கள்லையும் அது ஒட்டுறதில்லை அது ஒட்டுறது ஒட்டுறது நான்கு பூதத்துக்குள்ளேயே ஆகாயத்துக்குள்ள நான்கு பூதம் இருந்தாலும் ஆகாயம் வந்து அதில் போய் ஒட்டுறதில்ல இப்போ விஞ்ஞானபூர்வமாவே பார்க்குறோம் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது தன்னைத்தாவணையும் சுற்றுது இந்த பாக்கிலையும் சுற்றுது ஒரு இடத்துலேருந்து ஆகாயத்தில் இன்னொரு இடத்துல போய்கிட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல ஆகாயத்தில் வந்து எப்படி அங்கேருந்தால் கொஞ்சம் போயிருச்சு அது வந்து இது போயிடுச்சு சுற்றி போய்கிட்டே இருக்கு தினந்தோறும் சுற்றிக்கிட்டு இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால விஞ்ஞானபூர்வமாக பார்க்குறோம் அப்போ ஆகாயம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பூமி போகுது போனாலும் அந்த இடத்துல வந்து அங்கே நான் ஆகாயம் காற்று இருக்கா நெருப்பு இருக்கா தண்ணி இருக்கா மண் இருக்கா இல்லை அதுவாடுக்கு பிளைனாக இருக்க ஆகாயம் பூமி அங்கே போயிடுது அதே போல் சூரியனை வந்து அப்படி சுற்றி வரும்போது ஆகாயம் மட்டும் சுத்தமாக இருக்குது அதை போல் பிரமமானது சுத்தமாக இருக்கிறது அதேபோல ஜகஜீவோபுரம் இருக்குது அதில் பிரம்ம வந்து பற்றாது பிரம்ம வந்து ஜகஜீவ பருவத்தில் ஒட்டாது அதனால முத்தத்தன்மை உடையது அது விடுபட்டதாக இருக்கிறது இதுக்கடுத்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இந்திய காலத்தில் திரைப்படத்துக்கு போகிறேன் இப்பயும் போகிறோம் அது வேறு விஷயம் முதல் என்ன தெரியுது வெள்ளத்திரை தெரியுது கடைசியில் என்ன தெரியுது வெள்ளத்தரை தெரியுது இடையில என்ன தெரியுது என்னமோ தெரியுது இருக்கிறது வெள்ளத்தரைதான் அது மறந்துடுறோம் ஆரம்பத்துலேயும் அதே முடிவுலேயும் அதே இடையில அதே இருக்கு ஆனால் நம்ம எது எதுலேயும் ஒட்டுறது இல்லை ஆனால் அந்த அந்த திரைப்படத்தினுடைய தீ பிடிச்சி எரியுது மழையாக பேஞ்சு நனையுது எல்லாம் படம் முடிஞ்ச பிற படம் வெள்ளைத்தரை அதுவாட்டுக்கு இருக்கு எல்லா தெரிஞ்ச விஷயம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் முன்னால் இருந்தது டிக்கெட்லாம் ஐநூறு நூறு இரநூறு வாங்கி போய் உட்காந்து முதல் வெள்ளை தரையை பார்க்குறோம் முடிஞ்ச பிறகு வெள்ளை தரையை பார்க்குறோம் இடையில என்னென்னத்தோ பார்க்குறோம் ஆனால் அறிவாளி அது தரையின்னு பார்த்துக்கிட்டு இருந்த வேண்டிய அறிவாளி வாய்க்கெல்லாம் திரைன்னு தெரிஞ்சு அங்கே இப்போ சின்னமாவுக்கு போக மாட்டேன் அது வேற இருக்கு அதே போல அந்த திரைப்படத்தில் எதுவும் ஒட்டுறதில்லை அதுக்கு தெரியும் சொல்லுவது அசங்கம்னு பேர் அது விடுபட்டு இருக்கிறது பிரமத்தனிடத்தில் எல்லாம் இருந்தாலும் அது எதையும் ஒட்டுறதில்லை இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் கண்ணாடிக்குள்ளே என்னென்னமோ தெரிகிறது கண்ணாடியில் எதுவும் ஒட்டுறதில்லை எத்தனையோ தோற்றங்கள் தோன்றுகின்றாங்க கண்ணாடி பிளெயினாக இருக்குது அதே போல பிரம்ம வந்து நித்தியமாகவும் புத்தத்தன்மை புத்தம்னா அறிவுஸ்வரூபமாகவும் முத்தம்னா எப்பொழுது விடுபட்டதாகவும் எதோடு ஒட்டாதாகவும் இன்னும் சத்தியம் பரமானந்த அத்வித் சுத்தம் அக்கணங்களுடையதாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் மற்ற இந்த சத்தியம் பரமானந்தம் அத்விதம் சுத்த லக்கணங்களை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் பிரமத்தனுடைய லட்சணங்களை பார்த்துட்டு வர்றோம் சுத்தப்பிரமமாக இருக்கின்ற சர்வ சாட்சியினிடத்திலே அக்னி சூடு போல் அபிணமாக ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சாஸ்திரத்தில் முதல் முதல் வாக்கியத்தை பார்த்தோம் அதில் பிரமத்தை பற்றி பார்த்துட்டு வர்றோம் பிரமம் இப்படிப்பட்டது என்று மேலும் அடுத்த வகுப்பில் இதை பற்றி நம்ம விசாரிப்போம் அடிய அருள்மே நெசாற்றி படிமீது வந்த பரணே கொடிய நீண்டாதி பழவில் இங்கு நே வீடழித்த கண்ணா கடை போக தந்தைதாயாவானும் சார்கதியானும் அந்த மிளா என்ப நமக்கு எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குருச்சிற்றம்பலம்